அமைந்தெடுத்து அங்கே தொழுவார்கள் அவர்கள் அவ்விடங்களில் தொழுதாகவும் அவ்விடங்களில் நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் தொழுதை அவரது தந்தை பார்த்ததாகவும் குறிப்பிடுவார்கள் இபின் உமர் அதி அல்லாஹு அவர்கள் அவ்விடங்களில் தொழுதாக நாபி அவர்களும் என்னிடம் கூறியுள்ளார் சாலிம் நாபியூ இருவரும் அனைத்து இடங்களைப் பற்றியும் ஒரே கருத்தை சொன்னார்கள் என்றாலும் அவ்விருவரும் ஷரஃபுர் ரவுஹா என்ற இடத்தில் அமைந்த பள்ளி விஷயத்தில் மாறுபட்ட கருத்தை தெரிவித்தார்கள்